ணேயமேவிரே கஷரும்சேமேவி வி நோஷா விவே நரிஷ்டேமிஸ்ப மூன்றாவது முண்டம் முதல் ண்டம் எட்டாவது மந்திரம் நஷாங்கிரு நைவ்ஸ்தபிர ததஸ்துதம் பசியத்தே நிஷ்கலம் தியாயமான உபனிஷத் இறுதியாக ஞானத்தையும் ஞானத்துக்குரிய சாதனங்களையும் ஞானத்தினுடைய பலனையும் உபதேசம் பண்ணுகிறது மூணு விஷயம்தான் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இந்த பகுதியெல்லாம் ஞானம் ஞானம்னா என்ன பிரம்ம ஆத்ம ஐக்கிய ைத்தன்ய ஜனானம்ம ஆத்ம ஐக்கியரரூபமாக இருக்கிற சைதன்ய ஜானம் விஷயசுத்தைத்தியம் ஜீவபிரம்மைக்கிய லக்ஷணம் ஜீவபிரம்மஐக்கிய லட்சணம் சுத்தச்சைதம் ஏவ விஷய அச்சைதன்யத்தை பற்றின ஜானம் அந்த சைதன்ய ஜானத்தை பெறுவதற்கான சாதனங்கள் அந்த சைதன்ய ஞானத்தினுடைய பிரயோஜனம் இதுவே பல கோணங்களில் மனதில் பதியும் வண்ணம் உபதேசம் செய்யப்படுகிறது இப்போ கடைசியாக பார்த்தோம் சக்குஷா ந கிரஹியத்தே கண்களால் அதை பார்க்க முடியாது வாசா அப்படி ந கிரியத்தே வாக்காலும் கிரகிக்க முடியாது வாக்காலும் கிரகிக்க முடியாதுங்கிறது ஒரு வாக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் நிறுர் பச்சு நிறுத்த நோ மன அன்யேவோ அவிதிதீர் நோ மன விமோ நீமாக எதைத்தனுஷ மந்திர கண் சிலாது வாக்கு செல்லாது மனமும் செல்லாது அதை அறியப்படு பொருளாக அறியவும் இல்லை அதை அறியவில்லை என்றும் சொல்லவில்லை அப்படி சொல்லியிருக்கு கேனோ உபரிஷத் அது அறியப்படு பொருளாக அறிவு அறியப்படுகிறது என்றும் சொல்லவில்லை அதனால் அது அறியப்படவில்லை என்றும் சொல்லப்படவில்லை எதையதது அனுஷிஷ்யாத் இப்படி உபரிஷத் மந்திரம் அங்கே கேனோ பிரேஷத்தில் சொல்லியிருப்பதை கவனிக்க வேண்டும் வாக்குனாலும் தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் வாக்கு எப்படின்னா இந்த ஆபேக்ஷிக்க சப்தங்கள் ஆத்தியந்த வஸ்துவை உபதேசிக்க முடியாது போதிக்க முடியாது ஆத்தியந்த சப்தங்கள் ஆபேட்சிக்க வஸ்துவை காட்ட முடியாது ரிலேட்டிவ் வேர்ட்ஸ் கான் ரிவீல் அப்சல்யூட் ஆனால் என்ன பண்ணணும்னா ரிலேட்டிவ் வேர்ட்ஸை கான்ட்ரடிக்ட் பண்ணினா அந்த காண்ட்ரடிக்ஷன் மூலமாகவே அது புரிஞ்சிடும் மனோவாச்சாம் அகோச்சரா அப்ரமேயா ஸ்வப்பிரகாஷா மனோவாச்சாம் அகோச்சரான்னு லலிதா சாஸ்திரநாமத்தில் படிக்கிறோம் அப்ரமேயா அப்படின்னா என்ன அர்த்தம் ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது ஸ்வப்பிரகாஷா அது ஸ்தானாவே பிரகாசிக்கிறது மனோவாச்சாம் அகோச்சரா மனசுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டது அப்படி அப்படிப்பட்ட சென்டென்ஸ் எல்லாம் அதை விளக்கத்தான் செய்கிறது அப்புறம் அந்யைஹி தேவைஹி இன்னும் மூணு கிளாஸ் தான் இருக்குது எனக்கு அந்நைஹி தேவைஹி மற்ற தேவர்கள்னா இந்த இடத்துல ஏதாவது தெய்வம் வந்து காமிச்சு கொடுக்குமான்னா கிடையாது இந்த இடத்துல தேவைகினா இந்திரியைகின் மற்ற இந்திரியங்களாலும் அது அறியப்பட முடியாது அந்நேகி தேவைகி நிரஹியத்தே போட்டுக்கணும் அப்புறம் தபசா உடம்ப வருத்திக்கிறதுனால இந்த உண்மையை தெரிஞ்சுக்க முடியாது வெறுமனை உண்ணி பார்த்தா மனசுக்குள்ளேயே உண்ணி பார்த்தாலும் தெரியாது உன்னிப்பார் அப்படின்னு சொன்னாலும் கூட ஏகாகிரதையோடு பாருன்னு சொன்னாலும் அதுக்கு தகுந்த சாதனம் இல்லைன்னா தெரியாது தபஸால் தெரிஞ்சிக்க முடியாதுன்னா தபஸ் வேண்டான்னு அர்த்தம் இல்லை ஒரு ஆஹாரம் எனக்கு கொடுக்குற போது அது நல்லா இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு வேணும்னு அர்த்தம் நல்லா இருக்குன்னா அதோடய அர்த்தம் என்ன இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்குறார் பொழுது சுவாமி நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது அதே மாதிரி தப்சால முடியாதுன்னா தப்சால முடியாது ஆகையினால தபஸ் வேண்டான்னு அர்த்தம் இல்லை தபஸே போதும்னு தவமே போதும் என்றும் பொருள் அல்ல தவம் தவம் தேவையில்லை என்றும் பொருள் அல்ல தவத்திற்கு ஒரு அளவு இருக்கு அதோட அது வேலை செய்யும் இல்லை தபசா ந கிரஹே கர்மனாவா எவ்வளவு பெரிய ஹோமம் பூஜை பண்ணினாலும் அதை கிரஹிக்க முடியாது கீதையிலும் இருக்கு நாகம் வேதையர் ந தபா நதானேன நேஜயா வேதங்களாலும் தவத்தாலும் என்னை அறிய முடியாதுன்னு பகவான் சொல்லியிருக்கார் அதையும் கவனித்து பார்க்கணும் இங்கே கர்மாவை பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறதுனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது அது மாத்திரம் போகாதுன்னு அர்த்தம் அது மட்டும் போதாதுன்னு அர்த்தம் வேறு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணணும் காலம்புற கோயிலுக்கு போகிறதுனால மாத்திரம் ஞானம் வந்துவிடாது மோட்சம் வந்துவிடாது காலையில் நான் தவறாமல் திருப்பள்ளி எழுச்சி பாடுறேனே ஜபமெல்லாம் பண்ணுறேனே பூஜையெல்லாம் பார்த்து தீர்த்த பிரசாதம் வாங்கிக்கிறேனே நான் அது மாத்திரம் போராது அதோட இதுவும் பண்ணணும் ரெண்டாவது பார் விஷுத்த சத்வா ஞான பிரசாதேன தம் பசியத்தே விஷுத்த சத்வான என்ன அர்த்தம் தூய மனதை அடைந்தவன் வைராகிய புத்தி உள்ளவன் ராகத்வேஷாதி கலுஷங்கள் நீங்கியவன் அறு பகைவர்கள் இந்த மனசில் இருக்கிற எண்ணங்கள்லாம் இந்த விஷய விஷயத்தை நோக்கி போகிற புத்தி இருக்கே எப்போ பார்த்தாலும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் ஆக இந்த விஷயானந்தத்தை நோக்கி போகிற புத்தியிலிருந்து விடுபடுறது வைராக்கிய புத்தி ஞான பிரசாதம்னு சொன்னால் அறிவினால் ஏற்பட்ட தெளிவுன்னு அர்த்தம் புத்தி பிரசாத விவேகான்னு அர்த்தம் விடாமல் சாஸ்திரார்த்த விசாரம் பண்ணி அறிவு தெளிவால் அப்படின்னா புத்தி தெளிவானு அர்த்தம் இங்கே விற்பிஞானம் அதனால் நல்ல புத்தியினுடைய தெளிவால் ஞான பிரசாதேன விசுத்த சத்வகா சொன்னால் வைராக்கியம் ஞான பிரசாதம்னா விவேகம் நிறைய அர்த்தம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இது ஞான பிரசாதம் இதோடைய பிரச பிரசாதம்னா என்ன அர்த்தம் கிளாரிட்டி தெளிவுன்னு அர்த்தம் ஞான பிரசாதம்னால் என்ன அர்த்தம் புத்தி தெளிவாக இருக்குதுன்னு அர்த்தம் புத்தி தெளிவாக இருக்கிறதுனால மனசு புத்திக்கு கட்டுப்பட்டு இருக்குதுன்னு அர்த்தம் தெளிந்த அறிவிற்கு கட்டுப்பட்ட உணர்ச்சிகளை கொண்ட மனது அதுதான் சுருக்கமாக சொன்னால் சாதன சதுஷ்டய சம்பத்தி இந்த ரொம்ப அற்புதம் இதெல்லாம் நிறைய யோசிக்க வேண்டிய பகுதிகள் சங்கராச்சாரியார் இதுக்கெல்லாம் அழகாக நிறைய அர்த்தம் சொல்கிறார் புத்திக்கு வந்து ஆத்மாவை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபந்தான் ஆனால் அது என்ன பண்ணுறது ஒரே கஷடாக இருக்குது என்ன பண்ணுறது அது எப்போ பார்த்தாலும் மூவ் பண்ணுறதையே பார்க்குறது நகர்றதையே பார்த்துன்னு இருக்கே தவிர நகராத பொருளை பார்க்க வேண்டாமோ இப்போ நம்ம வந்து புஸ்தகத்தை பார்க்குறோம் மைக்கை பார்க்குறோம் இதை பார்க்குறோம் எல்லாத்தையும் பார்க்குறோம் எதுனாலும் அதை பார்க்குறோமோ அதை கவனிக்கிறதே இல்லையே லைட்டு வெளிச்சத்தை கவனிக்கவே மாட்டேங்கிறோமே வெளிச்சந்தான் இருக்கே அப்படி சொல்லிகிட்டு இருக்கோம் வெளிச்சம்தான் இருக்கேன் அப்படின்னா வெளிச்சம்தான் இருக்கேவா அது இல்லைன்னா எதுவுமே தெரியாது உனக்கு மாதிரி நான் ஒன்னொன்னையும் பார்க்கிற போது நான்கிற அந்த கான்சியஸ்னஸ் உணர்வு இல்லாமலையா எல்லாத்தையும் பார்க்குறோம் ஒவ்வொரு பொருளை அனுபவிக்கிற பொழுதும் என்னை அனுபவிக்காமல் நான் எதையும் அனுபவிக்கிறதே இல்லை எதை அனுபவிச்சாலும் அனுபவிக்காட்டாலும் என்னை அனுபவிச்சு கொண்டே இருக்கேன் நான் உணர்வை அனுபவிக்காமல் உணரப்படுகின்ற பொருளை நான் அனுபவிக்கவே முடியாது வெளிச்சத்தை அனுபவிக்காமல் பொருள்களை எப்படி நான் அனுபவிக்க முடியாதோ அறிந்து கொள்ள முடியாதோ அப்படி உணர்வாகிய எண்ணை அனுபவிக்காமல் எதையும் நான் அனுபவிப்பதில்லை உணரப்படுகின்றவைகளை நான் அனுபவிப்பதில்லை ஞான பிரசாதேன விசுத்த சத்வகா தத்தஹா விசுத்த சத்வகா பகத்தின்னு போட்டுக்கிறது நல்லது இந்த புத்தியினுடைய தெளிவால் புத்தி வந்து தெளிவ பந்தம் மோக்விசாதி இல்லை இது வைதிக சம்ஸ்கிருத புத்தியா வேதங்கள்ல சொல்லப்பட்ட கர்மங்களை எல்லாம் செஞ்சு கர்மத்தினாலும் தவத்தினாலும் புலநடக்கத்தாலும் சமாதி சம்பத்தியினாலும் பக்குவப்பட்ட மனதால் சம்ஸ்கிருத புத்தியாக தத்தானா அதை அடைந்த பிறகு தத்தகா தம் நிஷ்கலம் பசியத்தை பசியத்தைனா பசியத்தி இது ஆரம்பத்திலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம் இந்த உபனிஷத்து இந்த சப்தங்களெல்லாம் இப்படி தான் உபயோகப்படுத்துறது பசியத்தே நிஷ்கலம் நிஷ்கலம்னா நிறவயவம் அச்சேத்தியா அதாஹியஹா அக்லேத்தியா அசோஷ்யான்னு கீதையில் படிக்கிறோமே அதே தான் ஆக நிஷ்கலம்னு சொன்னால் இப்போ வந்து ஸ்க்ரீன் எடுத்துங்களேன் ஸ்க்ரீன் வந்து மூவ் ஆகலதே இல்லை என்ன பண்ணுறோம் ஸ்க்ரீன் வந்து தெரிகிறதா இல்லையா ஸ்கிரீன் தெரதுனால்தான் எல்லோரும் சினிமா தேட்டரில் போய் உட்காடுறோம் இல்லாட்டி டிவி ஸ்க்ரீனுக்கு முன்னால் உட்காடுறோம் முதல்ல ஸ்க்ரீன் இருக்குது அப்புறம் ஆன் பண்ணுறோம் அப்புறம் நிகழ்ச்சிகள்லாம் தெரிகிறது அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணால் தெரியல அந்த ஸ்கிரீன் படம் ஓடுற போதும் இருக்குது படம் இல்லாத போதும் இருந்து கொண்டே இருக்குது அதே மாதிரி இந்த சைதன்யம் மனசில் மனசு விறத்திகள் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி இருந்து கொண்டே இருக்கு இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸே வேண்டாம் ஞாபகம் வச்சுங்க எதாவது எக்ஸ்பீரியன்ஸு எதிர்பார்த்தா மனசினுடைய பருத்தன்மை கிராஸ் நேச்சர்ன்னு எப்போ பார்த்தாலும் அதுக்கு ஆப்ஜெக்டிஃபை பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி அதுக்கு ஒரு சுபாவம் வந்துடுச்சு அது எதையாவது புறப்பொருளாக பார்த்து பார்த்தே பழக்கம் இந்த மனசு ஆத்மா வந்து புறப்பொருள் அல்ல சொல்லப்போனால் மனமே புறப்பொருள் புறப்பொருளாகிய மனம் ஆத்மாவை புறப்பொருளாக்குவது எவ்வளவு அறியாமை இல்லையா மனம் ஆத்மாவை புறப்பொருளாக்க பார்க்கிறது தனக்கு ஆதார பொருளையே தன்னால் அறியப்படும் பொருளாக மனதால் எப்படி செய்ய முடியும் தவறுது நம்ம என்ன பண்ணணும்னு ஆத்மஜானது வேறு ஒன்றும் இல்லை இந்த விற்த்திகளையெல்லாம் வேடிக்கை பார்த்தாலே அதுதான் ஆத்மக்யான் சாட்சி ஜானமேவ ஆத்மக்யான் விற்தி எல்லாம் நீ வேடிக்கை பார்க்குறியா இல்லையா வேடிக்கை பார்க்குறேங்கிறது தெரியறதா இல்லையா பார்க்குறவன் நீ பார்க்கப்படுறது விற்பி தானே அப்போ நீ இருக்கியா இல்லையா இருக்க இருக்கிறத அனுபவிக்கணுமா இருக்கிறத இருக்கிறதையே அனுபவிக்கணும் சுவாமி அப்படியெல்லாம் நீ அனுபவிக்க அனுபவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது வேலையெல்லாம் பண்ணாது அதை புரிஞ்சு பேசாமல் நீ எப்பவும் வந்து விற்த்தியோட ஜாயின் பண்ணாமல் சாட்சியாகவே இருந்து பழ தியாயமானதுக்கு பதத்துக்கு அர்த்தம் ஸ்ரவண மனன நிதித்தியாசனை ஸ்ரவண மரண நிதித்யாசனங்களால் அந்த மெய்ப்பொருளை காண்கிறான் தனது ஸ்வரூபத்தை காண்கிறான் போறும் அடுத்த மந்திரம் ஏஷோனுராத்மா வேதித்தவியின் பிராண்பஞ்சதா சம்விவேஷ विशुद्धे आत्मा, विखे विखे विखे विखे आत्मा। चेतसा ிோத்தம் பிரே விபவ ஆணுரா विशुद्धे आत्मा ிா விஷுத்த என்ன சொல்லியது உபனாத்மா நேர்த்தி சஷா நேர அப்ப ந அந் திரு தபியத்தை கமணா நிறையப்பிரதேன விஷுத்த விஷுத்தன சன் இப்படி அந்த நஷம் ஆன பசியத்தை என்று சொல்லியது எப்படிதான் சுவாமி பார்க்கறான் இந்த உபனிஷ இந்த மந்திரம் சொல்லுகிறது மருந்துடக்கூடாது ஏஷஹம் அபரோக்ஷையா அஸ்மா அனுபவமான அகம் அகம் அகம் இது சர்வத அபரோக் ஏஷ அண்ணன் சா ஆத்மா இல்லை ஏஷஹ ஆத்மா அகம் ஆத்மா அகம் பிரம்மாஸ்மி அகம்னு நான் சொறபோது மனசை சொல்கிறேன்னா உடம்பை சொல்கிறேன்னா சைத்தன்யத்தை சொல்கிறேன்னா அது அதுக்கப்புறம் எதை சொல்கிறேன்னா அதை பொறுத்து இருக்கு இல்லையா அகம் ஸ்தூலகா அஸ்மி அப்படின்னா என்ன அர்த்தம் நான் ஸ்தூல சரீரத்தை சொல்கிறேன் நான் குண்டா இருக்கேன் அகம் சுகி அஸ்மி அப்போ எதை சொல்கிறேன் மனசோட சேர்த்து அகம் விவேகி அஸ்மி நான் புத்தியோடு சேர்த்துட்டேன் அகம் பிரம்மா அஸ்மி எதோட சேர்த்துட்டேன் சைதன்யமாக சேர்த்துட்டேன் புரியுறது இல்லை இதுக்கு ஒன்றும் ஸ்பெஷல் அனுபவம் இல்லை மூணு கரெக்டாக இருக்கா இல்லையா அகம் ஸ்தூல அஸ்மி அஸ்மி அஹம் ரத்தவர்ணா அஸ்மி அகம் கிருஷ்ணவர்ணா நான் கருப்பாக இருக்கேன் நான் செகப்பாக இருக்கேன் நான் குண்டாக இருக்கேன் நான் ஒல்லியாக இருக்கேன் நான் நெட்டையாக இருக்கேன் நான் வந்து குட்டையாக இருக்கே எதோட சேர்த்துன்னு சொல்கிறேன் நான் குட்டையாக இருக்கிறேன் நான் நெட்டையாக இருக்கிறேன் நான் கருப்பாக இருக்கிறேன் நான் ஒல்லியாக இருக்கிறேன் நான் சிகப்பாக இருக்கிறேன் நான் கருப்பாக இருக்கிறேன் நான் மாநிறமாக இருக்கிறேன் சொன்னேன் மாநிறமாக இருக்கிறேன் நான் பிராமணனாக இருக்கிறேன் நான் தமிழனாக இருக்கிறேன் அது பேச்சு மொழியை குறிக்கிறது பிராமணனுங்கிறத பிறப்ப குறிக்கிறது ஜாக்கிரதை விவகாரம் அன்னைக்கு பிராமணன் மாற்றி சொன்னால் பிறப்புங்கிறாரேன்னு நினச்சிக்காய் ஒரு உலகத்தில் எல்லாரும் அப்படித்தானே சொல்லின்னு இருக்கான் நான் செட்டியாராக இருக்கிறேன் நான் கவுண்டராக இருக்கிறேன் நான் நாடாராக இருக்கிறேன் நான் முதலியாராக இருக்கிறேன் எல்லாத்திலையும் போனால் அதில் வேற இந்த முதலியார் அந்த முதலியார் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வேற அந்த பிரிவு அப்புறம் அடுத்தது என்னன்னா நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் பொறாமையோடு இருக்கிறேன் நான் அன்பாக இருக்கிறேன் நான் வெறுப்போடு இருக்கிறேன் மூஞ்சியோட காமஜன் நான் வெறுப்போடு இருக்கிறேன் நான் கருணையோடு இருக்கிறேன் எல்லாம் மனசை சேர்ந்தது நான் விஞ்ஞானியாக இருக்கிறேன் எனக்கு இலக்கணம் தெரியும் எனக்கு தர்க்கம் தெரியும் எனக்கு மீமாசை தெரியும் எனக்கு உபனிஷத்தெல்லாம் தெரியும் எதோட சேர்த்துன்ட்ருக்கே எனக்கு கம்ப்யூட்டர் தெரியும் புத்தியோடு சேர்த்துன்னு விட்டேன் அபிமானம் அன்னமயாபிமானம் பிராணமயாபிமானம் மனோமயாபிமானம் விஜானமயாபிமானம் அப்புறம் கடைசியில் என்னென்னா தப்பி தவறி வேதாந்தம் புரிஞ்சு அகம் பூர்ணம் பிரம்ம அஸ்மி அப்படி சொல்கிற போது எதோட ஐடென்டிஃபை பண்ணுறேன் ஆனால் இதெல்லாம் சொல்கிற போது இப்போ நான் வாயை திறந்து பேசுகிறேன் நான் வந்து குண்டாக இருக்கேன் டாக்டர் இன்னும் அஞ்சு கிலோ குறைக்க சொல்கிறார் அப்படின்னு சொல்கிற போது நான் எதோடு பேசுகிறேன் அகம் பிரம்மாஸ்மியா நான் உடம்போட நினச்ச உடம்போடு தான் பேசுகிறேன் அப்புறம் உடம்போடு சேர்ந்துருக்கேன் நான் ரொம்ப கவலைப்படுறேன் கஷ்டப்படுறேன் துக்கப்படுறேன் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிற போது என்ன பண்ணுறேன் மனசைத்தான் சொல்றேன் ஆனால் மனசை சொல்றபோது உடம்புல இருந்து தானே பேசுனேன் உடம்பு இல்லாமையே மனசோட பேசுனேன் இப்போ மனசை நான் சந்தோஷமாக இருக்கேங்கிறது எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன் உடம்போடு இருக்கேன் ஆனால் அது மனசைத்தான் குறிக்கிறது உடம்போடு இருந்தாலும் நான் சொல்லுவது மனதை குறிக்கிறது உடம்பை குறிக்கவில்லை நான் சந்தோஷமாக இருக்கிறேங்கிறது முழங்கால குறிக்காது மூக்கை குறிக்காது மனசைத்தான் குறிக்கும் அதே மாதிரி அந்த மனசோட அதை சொல் நான் அறிவாக அறிவு அறிவுடையவனாக இருக்கிறேன்னு சொல்கிற போது புத்தியைத்தான் குறிக்கும் அதுக்கும் உடம்பு வேணும் அகம் பிரம்மாஸ்மி சொல்கிற போது மனசு இருக்கா இல்லையா இருக்குது ஆனால் மனசை குறிக்குமா குறிக்காது நான் துன்பப்படுகிறேன்னு சொல்கிற போது உடம்பை குறிக்குமா மனசை குறிக்குமா உடம்பு இல்லாமல் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது மனசு இல்லாமல் அகம்பிரம்மாஸ்மி சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆனால் மனசை குறிக்குமா பிரம்மனுக்கு ஆத்மாவை குறிக்குமா புரிஞ்சுடுதா ஏதா இனிமேல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ட்ரை பண்ணிங்க அடி கிடைக்கும் அனுபவத்துக்கு முயற்சி பண்ணி நீங்க குச்சி எடுத்துட்டு அடிப்போம் அப்படி புரிஞ்சுக்கணும் அது இப்போ புரியறதுக்கு அது காரணம் என்னென்னா உங்களுக்குலாம் சூட்ச புத்தி இருக்குன்னு அர்த்தம் இந்த ஒவ்வொரு சொல்றது பாருங்கள் ஏஷஹா அணுகு ஆத்மா சேத்தசா வேதித்தவியா இந்த நுண்மையான ஆத்மா புத்தியால் அறியத்தக்கது புத்தி கிராஹ்யம் என்ன சுவாமிஜி தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறீங்க அதனால் தெரிஞ்சிக்க முடியாதுங்கிறீங்க அதனால தான் தெரிஞ்சுக்கணுங்கிறீங்க போட்டு குழப்புறீங்களே அப்படின்னு நானாக குழப்புறேன் உபனிஷத்து சொல்கிறதுப்பா அப்பா அதான் நீங்களும் குழப்புறீங்க உங்கள் நீங்கள் வச்சிருக்கிற புஸ்தமும் சேர்ந்து குழப்புது அப்படி இல்லைப்பா இதுக்கு சாதாரணமாகவே அர்த்தம் சொல்லலாம் நல்ல பக்குவப்பட்ட புத்திக்கு புரியும் உலக விஷயங்களில் உழலாத புத்திக்கு இது விளங்கும் உலக விஷயங்களில் உழலுகின்ற இந்த புத்திக்கு இது விளங்காது சிம்பிள் ஆன்சர் கஷ்டமே இல்லை இப்போதான் தூராத் சுதூர வைகுண்டம் பார்க்க ஆரம்பிச்சுட்டான் கோலோக பிருந்தாவனம் திகாந்தி அது இங்கேயே இப்பொழுதே உணர்வாக உணரப்படுகிறது அவ்வளவுதான் நுண்மையான புத்தியை சூக்ம புத்தியும் வேணும் சாஸ்திரமும் வேணும் இது வந்து நோக்கரிய நோக்கு அதே தான் நுண்ணு நுண்ணுணர்வை என்ன பண்ணணும் நுண்ணறிவால் தான் நுண்மான் நுழை புலம்ங்கிறாரு திருவள்ளுவர் நுண்மான் நுழை புலம் அப்படின்னா என்ன அர்த்தம் நல்ல அதிசூட்சமான விஷயங்களும் மதிநுட்பம் நூலோடு உடையாருக்குன்னு அதிநுட்பம் யாவிழ முன் ஆஹ வேதி இந்த புத்தியினால் எந்த புத்தியினால தெரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்றோமோ அந்த புத்தியினால தான் தெரிஞ்சிக்க முடியாதுங்கிற புத்தினால தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறத எதனால தெரிஞ்சுக்க முடியும் புத்தினால தெரிஞ்சுக்க முடியாது புத்தினால தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அது புத்திக்கும் ஆதாரமானது அப்படிங்கிறது எதனால தெரிஞ்சுக்கிறோம் புத்தினாலதான் தெரிஞ்சுக்கிறோம் அது தெரிஞ்சதுனால தெரிஞ்சுக்கிறோமா தெரிஞ்சாதனால தெரிஞ்சுக்கிறோமா தெரிஞ்சதுனால தான் தெரிஞ்சுக்கிறோம் தெரியாததுனால ஏதோ சுவாமிகள் சொல்லிட்டாருங்கிறதுக்காக தெரிஞ்சுட்டுருக்கோம் சுவாமிஜி தெரியுது போகிறோம் அடுத்த மந்திரத்துக்கு போங்களேன் நீங்கள் சொல்லாட்டாலும் போயிட போகிறேன் வேதித்தவ்யா சேத்தசா வேதித உபனிஷத்து எவ்வளோ அழகாக கருணை பாருங்கள் என்ன அழகாக நமக்கு புரிய வைக்கணும்னு இதுக்கு தான் உபனிஷத்தை தாயின்னு சொல்கிறோம் மாத பிதஸேப்யோபி ஹிதைஷி வேதா வேதத்துக்கு எவ்வளவு கருணை இருந்தால் இப்படி சொல்லி கொடுக்கும் நமக்கு அதனால்தான் வெற்றி எட்டு திக்கும் கொட்ட வேதம் என்றும் வாழ்க கொட்டு முரசே நமக்கும் சூக்ஷ்ம புத்தி வேணும் சூக்ஷ்ம புத்தி இல்லாதவனுக்கு இந்த சூக்ஷ்ம விஷயம் புரியாது நம்ம புத்தியோ எப்போ பார்த்தாலும் அசைகிறது ஒரு சத்தம் வந்து அங்கே திரும்பிடுது அங்கே வந்தால் இந்த பக்கம் திரும்பிடுது ஏ பார்க்குறதா என்ன பார்க்க மாட்டேங்குது அசையாததை மனசு நமக்கு இருக்கா அசைகிறதை பார்க்கறது நம்ம மனசாக நம்ம மனதோட சுவாவமே அசையாததில் நிற்குமா அசைகிறதுல நிற்குமா அசையாதான் நிற்கும் அசைகிறதுலாம் நிற்கும் எப்போ பார்த்தா அந்த நேரம் பார்த்து என்னத்தையா தியானம் பண்ணுறவோ தட்டுவான் உள்ள நூற்றுக்கணக்கான தடவை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா கூட அது எங்கே போய் சேராது அந்த நேரம் பார்த்து தியானம் பண்ணுறவோ உள்ளுக்குள்ளே ஒரு தட்டை எடுத்து பொத்துன்னு போடுவான் பேசாமல் உட்காந்து தூங்கப்படாதோ சத்தம் வராம எஸ்மின் பிராண பஞ்சதா சம்விவேஷம் முடிச்சுடுவோம் மந்திரத்தை எஸ்மின்னா என்ன அர்த்தம் அஸ்மின் இந்த ஷரீரேன்னு அர்த்தம் ஷரீரத்தில் பிராணகா எஸ்மின் எஸ்மின் ஷரீரே இதை போடுவோம் எஸ்மின் ஷரீரே பிராண பிராணஹா பஞ்சதா சம்விவேஷ பிராணன்னு உபனிஷத்து சொல்லிக் கொடுக்குற முறை உடம்புக்குள்ள பிராணனானது பிராணன் அபானன் வியானன் உதாரணன் சமானன் அஞ்சு விதமாக வியாபிச்சிருக்கோ அது மாத்திரமல்ல பிரஜா நாம் சர்வம் சித்தம் பிராணைகி ஓத்தம் அதாவது பிராணன் சொன்ன பிராணைகிற வார்த்தைக்கு இந்திரியைகின்னு அர்த்தம் இந்த இடத்துல பிராணஹான முதல்ல சொன்ன பிராணம் எந்த பிராணன் இந்த பிராணங்கிற சப்தமே பிராணனை வாங்கும் ஆயினால இந்த பிராணங்கிறது முதல்ல இருக்கிற பிராண சப்தம் எதை குறிக்கிறது சரீரத்துக்குள்ளே இருக்கிற காத்த குறிக்கிறது சரீரம் அந்த சஞ்சாரி வாயு பிராணா பிராணனுக்கு ஒரு லக்ஷணம் அப்புறம் பிராணைஹினா இந்திரியைகி சர்வம் ஓத்தம் பிரஜா நாம் மக்களுக்கு மக்களுடைய சித்தமானது பிரஜா நாம் சித்தம் பிராணை சர்வம் ஓதம் இந்திரியை ஓதம் சர்வம் சித்தம் ஓதம் சர்வம்னா அந்த சர்வம் அந்த மனசு முழுவதும் சித்தமானது எந்த இந்திரியங்களால் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ எஸ் விஷுத்தே எஸ்மித்தே விபவத்ஷ ஆத்மா எந்த இது இது துரபழகன் வர்த்த இது நீ வந்து புத்தியினால்தான் தெரிஞ்சுக்கணும் எந்த உடம்பில் வந்து பஞ்ச பிராணன் இருக்கோ எந்த உடம்பில் சித்தமானது இந்திரியங்களோட சேர்ந்துருக்கோ மக்களுக்கு எது அதுதான் உடம்பு முழுக்க வியாபிச்சிருக்கு அதுக்குள்ள தான் இந்த பிரம்மனும் இருக்கிறது வியாப்தம் ஏன ஓதம் பிரஜா நாம் ஓதம் வியாப்தம் ஏன் ஏன பிரஜா நாம் சர்வம் மக்களுடைய சித்தமும் பிராணனும் வியாபிக்கப்பட்டிருக்கிறோம் ஏனங்கிற சப்ளை பண்ணிக்கணும் விஷுத்தே எஸ்மின் விசுத்தேன்னா எந்த மனம் எந்த மனம் தூய்மையானால் இந்த ஆத்மா விளங்குமோ அந்த மனத்தால் தான் இந்த ஆத்மாவை அறிய வேண்டும் என்று சேர்த்துக் கொள்ள வேண்டும் எஸ்மின் விசுத்தேன்னா என்ன அர்த்தம் எஸ்மின் சித்தே கிளேசாதி மல வியுக்தே சுத்தே எஸ்மின் விசுத்தேன்னு எந்த புத்தியானது நல்ல பக்குவம் அடைகிறதோ அந்த புத்தியில ஏஷஹா ஆத்மா இந்த புத்தி என்ன பண்றது ஆத்மாவை நோக்கி திரும்ப எரிகின்ற விளக்கால் கண்ணால் இருட்பொருள் காண வேண்டும் தெரிகின்ற பருதி காண கண் ஒன்றே போதும் வெறுகின்ற ஜத்தைக்கான விறத்தியும் பலமும் வேண்டும் புரிகின்ற விற்பி ஒன்றே போதும் மெய்ப்பொருள் காண்போர்க்கே அந்த விஷயம் உயர்ந்த விஷயம்தான் இங்கே சொல்லியிருக்கு அது என்னன்னு கேட்டால் பெருசாகிடும் நான் க்ளாஸை முடிக்க முடியாது அதாவது நீங்கள் சூரிய ஒளியில் எல்லா பொருளையும் பார்க்கலாம் ஒளியை பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும் புத்தகத்தை பார்க்குறதுக்கு ஒளியும் வேணும் கண்ணும் வேணும் கண்ணு இல்லைன்னாலும் பொருள் புஸ்தகத்தை பார்க்க முடியாது வெளிச்சம் இல்லைன்னாலும் புஸ்தகத்தை பார்க்க முடியாது ஆ புஸ்தகத்தை பார்க்குறதுக்கு வெளிச்சமும் வேணும் கண்ணும் வேணும் வெளிச்சத்தை பார்க்குறதுக்கு என்ன வேணும் புஸ்தகம் வேணும்பீங்களா ஆணைக்கு இறனா குதிரை குரம்னா புஸ்தகம் வேணும்னு சொல்லுவீங்களா வெளிச்சத்தை பார்க்குறதுக்கு புஸ்தகம் வேணும் அப்படின்னு சொல்ல முடியுமா வெளிச்சத்தை பார்க்குறதுக்கு கண்ணே போர் அதே மாதிரி உலகத்தை பார்க்கறதுக்கு சைத்தன்யமும் வேணும் என்ன மனசும் வேணும் இல்லை உலகத்தை பார்க்குறதுக்கு அதில் நிறைய அர்த்தமெல்லாம் இருக்குது சொன்னால் இதாகிடும் உலகப் பொருள்களை பார்க்கறதுக்கு மனசுக்கு விஷயமும் வேணும் சைத்தன்யம் வேணும் நான் நிறைய சொன்னேன்னா பெருசாக ஆகிடுங்கிறதுக்காக சுருக்கமாக சொல்கிறேன் உலகப் பொருள்களை பார்ப்பதற்கு மனசுக்கு விஷயமும் வேணும் சைத்தன்யமும் வேணும் ஆனால் சைதன்யத்தை பார்க்குறதுக்கு மனசுக்கு என்ன வேணும் மனசு சைதன்யத்தை பார்த்தா போ திருப்பி பார்த்தாலே போ சூரியனை பார்க்குறதுக்கு கண்ணே போரும் உலகத்தை பார்க்குறதுக்கு சூரியனும் வேணும் உலக பொருள்களும் வேணும் மனசும் வேணும் அதே மாதிரி இங்கே சைத்தன்யத்தை பார்க்குறதுக்கு மனசே போ நான் சிதாபாசன்லாம் சொல்லலை இல்லை நிறைய டைம் ஆகிடும் அல்ல ஏஷஹா ஆத்மா முதல்ல பார்வோம் ஏஷஹா ஆத்மா சேதசாவேதிதவியஹா முதல் ஸ்டேட்மெண்ட் அப்புறம் கடைசியில் என்ன சொல்லியது ஏஷஹா ஆத்மா விசுத்தே விபவதி இந்த ஆத்மாவானது மனம் தூய்மையானால் விசேஷமாக மனம் தூய்மையானால் மாத்திரம் தெரிஞ்சிக்க முடியாது மனம் தூய்மையாக இருந்து சாஸ்திரம் சொல்லி கொடுத்தா குரு சொல்லி கொடுத்தா விளங்கும் அர்த்தம் இதை சொல்றது எது சாஸ்திரம் தான் சொல்றது இதை எடுத்து விளக்கி சொல்றது யாரு குருநாதன் அப்படி விளக்கி சொல்றபோது புரிஞ்சுக்கிறது யாரு நான் புரிஞ்சுக்கிறது என்னது எம்புத்தி என் புத்தி எப்போ புரிஞ்சுக்கிறது உபனிஷத்தை படித்து உபனிஷத்துக்கு அர்த்தம் குரு சொல்லி கொடுக்கிற போது என் புத்தி புரிஞ்சுக்கிறது என் புத்தியிலே அது விளங்குகிறது ஆக இந்த மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம் அதாவது பக்குவம் இல்லாத மனதால் தெரிந்து கொள்ள முடியாதுங்கிற கருத்தும் பக்குவம் மனதால் தெரிந்து கொள்ள முடியுங்கிற கருத்தும் இதில் சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு நிறைய விளக்கங்கள் எல்லாம் உண்டு கிருஷ்ணரும் கீதையில புத்தி கிராஹ்யம்னு சொல்லி இருக்கிறார் இதை விட இன்னொரு கருத்து நான் சொல்லலாம் யதந்தோ யோகி நஷ்யம் நல்லா பாருங்க இந்த ஸ்லோகம் வந்து இதுக்கு எவ்வளோ அழகாக ஹெல்ப் பண்ணுறதுன்னு தெரியும் எதந்தோ யோகி நஷ்ணம் பசியந்தாத்மன்யஸிதம் எதந்தோப்பிய நயனம் பசியேதா எதந்தா யோகின முயற்சி செய்கின்ற யோகிகள் தன்னுடைய உள்ளத்திலே விளங்கி கொண்டிருக்கின்ற இந்த ஆத்மாவை காண்கிறார்கள் எத்தந்தோ யோகினஷ்டைனம் பஷியந்தி ஆத்மனி அவஸ்திதம் எத்தந்தோப்பி அகிருத்தாத்மான உலக விஷயத்தில் உழன்று புண்ணியம் ஜபமே பண்ண மாட்டான் கோயிலுக்கே வரமாட்டான் சுவாமிகிட்டே புண்ணியமே பண்ண மாட்டான் ஆனால் வந்து வேதாந்த கிளாஸுக்கு வந்தால் புரியுமான் புரியாதுங்கிறது அதெல்லாம் பண்ணியிருந்தால் தான் புரியும் போகணும்னு அர்த்தத்துக்காக சொல்லலை அதெல்லாம் பண்ணியிருக்கணும் பண்ணலேன்னா இது புரியாது எதந்தோப்பி அகிருத்தாத்மான முயற்சி பண்ணினாலும் பக்குவம் இல்லைன்னா சம்ஸ்கிருதம் மனசுக்கு நைனம் பசியந்தி அச்சேத்த சகா ந பஷியந்தி அந்த ஸ்லோகத்தை ஞாபகப்படுத்தி வேண்டும் நல்ல சரியான ஒப்பீடு என்று என்னுடைய அபிப்பிராயம் அடுத்த மந்திரம் ஆக உபனிஷத் பூர்த்தி பண்ணுகிறது போற்ற வேண்டும் என்று சொல்லி ஞானீ ஸ்துதி இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் என்னதுன்னா ஞானம் ஞானபலம் ஞான சாதனம் சத்தியம் தபஹா சம்யக் ஞானம் பிரம்மச்சரியம் சொல்லப் போகிறது உபனிஷத் பிரம்மச்சரியம் இதெல்லாம் உபதேசம் பண்ணி இருக்கிறது இப்போ என்ன பேசப் போகிறதுனா ஞானீஸ்துதி ஞானியை போற்றி புகழப் போகிறது மந்திரத்தை படிக்கலாம் लोकं எம்யம் லோக்கம் மனசம் लोकं जयते தம் ஜெயத்தை தா தமஹே தமர்ச்சேயம் மனசம் விஷுத்தா தம் தம் லோக்கம் ஜெயத்தை தாச்சா தஸ்மாகமஹா இதனுடைய பொருள் மெயின் சென்டென்ஸ் வந்து பூதி காமஹா ஆத்மஜ் உலக விஷயங்களை உலக பொருள்களை விரும்புகின்றவன் தர்மார்த்த காமங்களை விரும்புகின்றவன் ஆத்மஜானியை பூஜிப்பான் ஆக தர்மார்த்தங்களை விரும்புகிறவன் தர்மார்த்த காமங்களை விரும்புகிறவன் பணம் வேணும்னா ஆத்மஜ்யை பூஜை பண்ணு அவர் நிறைய பேர் தெரிஞ்சிருவார்கள் கடன் வாங்கி தருவார் அதுக்காக இல்லப்பாத் பூஜை பண்ணு ஆத்மாவை தெரிந்து கொண்டவனை பூஜை பண்ணு பணம் வேணும்னா அவனை பூஜை பண்ணு சுகம் வேணும்னா காமம் வேணும்னா அவனை பூஜை பண்ணு தர்மம் வேணும்னா அவனை பூஜை பண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம் தர்மமான அர்த்தம் தர்மமான காமம் தர்மமான தர்மம் இதெல்லாம் வேணும்னா அவனை பூஜை பண்ணணும் எதுக்கு அவரை போய் பூஜை பண்ணணும் அவர் என்ன விசேஷமானவர் அப்படின்னா அவர் ஈஸ்வரனுக்கு சமானமானவர் ஈஸ்வரன்னு அர்த்தம் ஈஸ்வரனுக்கு சமானமானவர் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா ஞானிக்கு என்ன அப்படி ஒரு விசேஷம் அவர் ஞானி வந்து தன்னை பற்றிய உண்மையை தெரிஞ்சு கொண்டவர் அது சும்மா ஒன்றும் தெரிஞ்சுக்கல நிறைய சிரமப்பட்டு கர்மாவை பண்ணி பண்ணி சத்குணங்களெல்லாம் தெய்வ சம்பத்தெல்லாம் அபிவிருத்தி பண்ணி அகங்காரத்தை எல்லாம் நல்லா குறைச்சி ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்துண்டவர் ஞானிப்பா அவரை நீ பூஜை பண்ணணும் சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறது அந்த என்ன தமிழ் பாட்டிலே இருக்குது படமாடக்கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாடக் கோயில் பகவர்க்கு அது ஆகாமே நடமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் படமாடக் கோயில் பகவர்க்கு அது ஆமே அப்படின்னு ஒரு பாட மகேஸ்வர பூஜை அப்படிங்கிற தலைப்பில் திருமந்திரத்தில் இது சொல்லியிருக்கார் திருமூலை பல மாடங்களுடைய கோயிலில் இருக்கக்கூடிய பகவானுக்கு நீ பூஜை பண்ணினியானா அது நடமாடுகின்ற கோயிலில் இருக்கக்கூடிய அடியார்களுக்கு போய் சேராது அந்த அந்த பக்தர்களுக்கு சேராது ஆனால் நடமாடுகின்ற கோயிலாக விளங்குகின்ற அவர்களுக்கு செய்தால் அந்த இறைவன் திருப்தி அடைவான் அப்படின்னு மகேஸ்வர பூஜையில் சொல்லியிருக்கிறார் அகரம் ஆயிரம் அந்தனருக்கு ஈயிலன் சிகரம் ஆயிரம் ஆயிரம் செய்து முடிக்கிறன் பகல் ஊன் ஞானி பலத்துக்கு நிகரிலை இது நிச்சயந்தானே அப்படி ஒரு பாட்டு இன்னொரு வரி இருக்கு ஏதோ நான் விட்டுருக்கேன் ஆயிரம் கிராமத்தை பிராமணனுக்கு தானம் பண்றதும் சரி ஆயிரம் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றதும் சரி ஞானிக்கு ஒருவேளை சாப்பாடு போடுறதும் சரி அதுக்கு ஈடு என கிடையாது நிகரில இது நிச்சயந்தானே சந்தேகமே வேண்டாங்கிறார் திரும்ப அப்புறம் இன்னொன்று வாசுதேவஸ்ய துவே ரூபம் துவே ரூபே வாசுதேவஸ்ய சரம் வாசுதேவனுக்கு இரண்டு ரூபம் இருக்கு சரம் சா சரமே வச்ச சரம் சரம் சந்நியாசி நாம் ரூபம் அச்சரம் பிரதிமை வந்து அசைர ரூபம் அச்சரம் உக்ரஹம் வந்து அச்சைர இதெல்லாம் ஞானி ஸ்துதி ஞானியை புகழ்ந்து பேசுகிறேன் ஞானிக்கு எல்லா அனுகிரகம் பண்ணுற சக்தி இருக்குது புக்தி முக்தி பிரதாதா சுவாமி என் குழந்தைக்கு கல்யாணம் நடக்கணும் ப்ளஸ் பண்ணுங்கோ ததாஸ்து என் பையனுக்கு அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அவனுக்கு விசா கிடைக்கணும்னு ஆசீர்வாத் பண்ணுங்க ததாஸ்து சுவாமிஜி நான் வந்து காலேஜில் பையனுக்கு சீட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் ப்ளஸ் பண்ணுங்க ததாஸ்து எல்லாத்துக்கும் ததாஸ்து எங்கள் மாமியார் ரொம்ப உபதிரவம் பண்ணுறாங்க இந்த மாமியார்டருந்து எப்படியாவது நான் வந்து விடுதலை பெற்றனும் இந்த பயமெல்லாம் போகணும் அதுக்கு பிளஸ் பண்ணுங்கோ ததாஸ்து எல்லாம் நடக்குமான்னா நம்பிக்கையோடு இப்போ கேட்கணும் நம்பிக்கையோட கேட்டா இதெல்லாம் வந்து எங்கிட்ட கேட்கிறே அப்படின்னு நம்மளும் சொல்லக்கூடாது இந்த மந்திரம் எல்லாம் அப்படி சொல்றது அப்ப ஞானிங்கிறவர் யாருனா மினி ஈஸ்வரன் மினி ஈஸ்வரன் என்ன எப்படி ஆனா ஈஸ்வரனுக்கு இவர் ஈஸ்வரனுக்கு வந்து எவ்வளவு ஜானம் இருக்கு ஈஸ்வரன் வந்து எவ்வளவு பெரியவர் ஈஸ்வரன் வந்து சர்வஜன் சர்வேஸ்வரன் சர்வசக்திமான் பகவானுக்கு எல்லா பாஷையும் தெரியும் எல்லா ஜானமும் இருக்கு நமக்கு என்னென்னா நமக்கு படித்ததே அடிக்கடி அங்கே மருந்து போச்சு ஞாபகத்துக்கு எடுத்துன்னு வரேன் இப்படி யோசிச்சுன்னு இருக்கும் சொல்லியிருக்கு இங்கே சொல்லியிருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆக ஈஸ்வரனுக்கு சர்வஜத்வம் இருக்குது சர்வசக்தி இருக்குது ஞானிக்கு அதெல்லாம் இருக்கு அவர் நினச்சா எல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஞானிக்கு பகவானுடைய இதில் என்னென்ன விசேஷம்னு கேட்டால் பகவானுக்கும் அகங்காரம் கிடையாது ஞானிக்கும் அகங்காரம் கிடையாது ஈகோலெஸ் ஒரு பகவானுக்கு பக்கத்தில் இருக்கார் பகவானுக்கு இருக்கிற எல்லா குணங்களும் இவருக்கு இருக்கா இல்லையாங்கிறத அந்த குணங்கள் நல்ல சத்குணங்கள் பகவானுக்கு இருக்கிற அனந்த கல்யாண குணங்கள் இவருக்கும் நிறைய இருக்குது இவருக்கும் வந்து கருணை இருக்குது பொறுமை இருக்குது அன்பு இருக்குது ஆகையினால் அந்த குணங்களெல்லாம் பகவத்குணங்கள் இவருக்கு இருக்குது பகவானுக்கு இருக்கிற சர்வஜத்தம் சர்வசக்தி மத்தம் இவருக்கு இல்லை என்றாலும் பகவத்குணங்களெல்லாம் இவரு இவருக்கும் இருக்குது பகவான் சௌலபியன் இவரும் சௌலபியன் எல்லா குணங்களும் இருக்கு சொல்லப்போனால் அவர் என்ன சொல்கிறார் அவர் சொல்ல இன்னொரு பாஷையில் சொன்னால் இது பரமார்த்த சுவாமிஜியோடய எக்ஸாம்பிள் ரொம்ப அழகாக சொல்லுவார் இது வந்து என்னென்னா ஞானி இஸ் லைக் எம்டி டேப் அப்படின் இந்த பைப் இருக்கு எம்டி பைப் இந்த பைப் இருக்கு இந்த பைப்பு வந்து உள்ளுக்குள்ளே எல்லாம் இந்த உப்பு குப்பெல்லாம் கட்டியெல்லாம் இல்லை இது வந்து கிளீன் பைப் திறந்த உடனே தண்ணி கிளீனாக வரும் இந்த அக்ஞானி பைப் இருக்கே அது முதல்ல இப்படி வரும் இந்த பக்கம் வரும் இப்படி வரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா உள்ளுக்குள்ளே ஒரே உப்பு கட்டி கட்டி அங்கேயும் இங்கேயும் அதெல்லாம் ரொம்ப நாளாக தண்ணி போய் எப்படி இருக்குது அந்த பைப் பார்த்துருக்கீங்க இல்லையா அது மாதிரி ஒரு மாதிரி கசண்டாக இருக்கிறதுனால தண்ணி வர்றதுக்கே இப்போ கஷ்டப்பட்டு வரும் இவர் வந்து எம்டி பைப் டேங்க் யார் பரமேஸ்வரன் நிறைய டேப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரீயாக இருந்துன்னு வச்சுக்கோங்க திறந்து விட்டால் இது பரமார்த்தாந்தா டேப் இது குருபுராணம் இது வந்து இந்த டேப் திறந்து விட்டால் இது பகவான் வந்து சர்வஜன் சர்வேஷன் அவருக்கு பக்கத்துல போக முடியாது ஆனாலும் இவர் அவரையே நினைக்கிறதுனால அதே சாஸ்திரத்திலேயே ஊறி இருக்கிறதுனால ஈஸ்வரனையே நினைக்கிறதுனால ஈஸ்வர மயமாக இவர் இருக்கிறதுனால ஈஸ்வர சமானன் அவரை மாதிரி சர்வஜனாகவோ சர்வேஸ்வரனாகவோ சர்வசக்திமானாகவோ இல்லைன்னாலும் இவர்கிட்ட அந்த குணங்களெல்லாம் இருக்கு ஆகையினால இவர் அது மாத்திரமில்ல இன்னொரு விசேஷம் பகவானுக்கும் அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானந்தான் முக்கியம் அகம் அகர்த்தா அபோக்தா பிரம்மா அஸ்மிங்கிற ஞானந்தான் பகவானுக்கும் முக்கியம் நமக்கு என்ன முக்கியம் நமக்கும் அகம் பிரம்மா அஸ்மிங்கிறதான் முக்கியம் அவர் சர்வஜனாக இருந்தால் என்ன நான் அல்பஜனாக இருந்தால் பெரிய விஷயம் இல்லை அகம்பிரம் தாத்யமே தவிர அவர் எவ்வளவு வேணாலும் இருக்காரு ஆனா வந்து இவரை விட்டுருங்க இவர்தோ அவர் அந்த பரமேஸ்வரன் இருக்காரு அதே மாதிரி அவருக்கும் சர்வசக்தி எல்லாம் இருக்கு நம்ம உதாரணத்துக்காக சொல்றோம் எப்படி ஒரு பெரிய அதிபதிக்கு கலெக்டருக்கு பவர்ஸ் இருக்கோ அது மாதிரி அவருக்கும் பவர்ஸ் எல்லாம் இருக்கு ஆனா ஞானிக்கு அந்த பவர்ஸ் எல்லாம் இல்லாட்டாலும் அந்த மகிமை இருக்கு பவர் இருந்தாலும் சரி பவர்ஸ் எல்லாம் இல்லாட்டாலும் சரி ஞானிக்கு எந்த பவரும் இருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த ஞானமே மகிமை அவர்கிட்ட இருக்கிற குணங்கள் அவர்கிட்ட இருக்கிற ஞானம்தான் விசேஷம் அவருக்கு எதாவது ஸ்பெஷல் பவர் சித்தி இத்தி பவர்ஸ் எல்லாம் இருக்காங்கிறதுல தாத்பரியமே இல்லை அவருக்கு அந்த குணங்களும் அந்த இதுவும் முக்கியம் அதனால அவருக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ற சக்தி அவருக்கு உண்டு ஆகவே அவரை போற்ற வேண்டும் என்று இந்த மந்திரம் சொல்லுகிறது எதுக்காக தஸ்மாத் ஆகவே ஆகவே பூத்திகாமன் பூத்திகாமன்னா என்ன அர்த்தம் செல்வத்தை விரும்புபவன் பூத்தினா செல்வம்னு அர்த்தம் என்ன செல்வம் இந்த பொருட்செல்வம் பசு மாடு தனம் தானியம் பசு பகு புத்திர லாபம் இந்த பூதி அதனால தான் இந்த மற்ற எங் பிராமணர்களுக்குள்ள ஒரு பழக்கம் உண்டு எந்த ரிச்சுவல் நடந்தாலும் அந்த வீட்டில் நடக்கிற எந்த ரிச்சுவல் நடந்தாலும் சரி இதெல்லாம் ஒரு பழக்கம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சு வீட்டில் வந்து குழந்தை பிறந்தாலும் சரி காது குத்தினாலும் சரி எது நடந்தாலும் சரி அவங்களுடைய குலகுருவை நினைத்து கொண்டு எல்லோரும் வீட்டில் எழுந்து நின்று தட்டில் ஒரு பத்து ரூபாயாவது வச்சு அவரை மனசில் நினச்சி அதை கீழே வைப்பாங்க அங்கே ஒருத்தர் இருப்பார் ஆறு அந்த ரூபாய் வாங்கிப்பார் அது மடத்துக்கு போய்டும் இப்படி தான் மட்டங்கள்லாம் நடக்கிறது காஞ்சி மட்டம் சுங்கேரி மட்டம் இதெல்லாம் எப்படி நடக்கிறது நினச்சிட்டு இருக்கீங்க மட்டம் எப்படி ரன் ஆறுது அப்படின்னு சொன்னால் அந்த பக்தர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க பக்தர்கள் வீட்டில் நடக்கிற ஒரு ஒரு நிகழ்ச்சிகளிலும் எழுந்து நின்று அந்த தேங்காய் பழத்தட்டை வைத்து கொண்டு எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்க ஸ்ரீமத் பரமஹம் சிங்கேரி சங்கராச்சாரியர் சிங்கேரி மடம் குருன்னா அவர் அவரை சொல்லிட்டு தான் அது மரியாதை பண்ணி ஆகணும் அதே மாதிரி காஞ்சி மட்டம்னா அது பண்ணி ஆகணும் அது ஒரு கண்டிஷன் அது ஒரு நிபந்தனை இந்த படம் கரெக்டாக போய்டும் அங்கங்கே கரெக்டாகி கலெக்ட் ஆகி கரெக்டாக மடத்துக்கு போய் சேர்ந்துடும் எவ்வளோ ஈஸியாக போயிடுறது பாருங்கள் ரூபாய் மடத்துக்கா எதா ஃபங்க்ஷன் நடக்கிறப்போ அது கொடுத்து ஆகணும் அப்படி ஒரு ஒரு அது அவங்களை அறியாமல் அது நடக்கும் அது அதெல்லாம் ஒன்று அது ஒன் ஆஃப் தி ப்ரோக்ராம் அதுக்குன்னு ஒன்று எஃபர்ட் எல்லாம் எடுக்க வேண்டியதே இல்லை மடமும் சுலபமாக நடக்கும் இதுவும் காரியம் நடந்துட்டுருக்கும் போய் இதுக்காக வேண்டிய ரசீது புக் அடிச்சுன்னு கலெக்ட் பண்ணிட்டு உட்காண்டுருக்க வேண்டிய அவசியமே இல்லை அங்கங்கே இருப்பார் எல்லா ரசீதும் வச்சுருப்பார் அந்த ஊரில் தர்ம அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் எல்லாத்தையும் வாங்கி கலெக்ட் பண்ணி இந்த மாதம் இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை அனுப்பிச்சு விடுவார் நடந்து ாப்னோதி இப்படி போட்டுக்க வேண்டியது விசுத்த சத்வகா விசுத்த சத்வகா யாரு ஞானி எம் எம் எம் எம் லோகம் மனசா சம்விபாதி எந்த எந்த உலகத்தை மனதால் நினைக்கிறாரோ அந்தந்த உலகத்துக்கு போக முடியும் நினைக்க போக முடியும்னா என்ன அனுப்ப முடியும் யாரை வேணாலும் போகும் சொல்ல முடியும் அமெரிக்கா போகணும்னா பிளஸ் பண்ணால் போயிடுவார் நிறைய பேருக்கு நடந்துருக்கு நம்மளாம் சொல்லி முடியாது பார்த்தேன் அதெல்லாம் நம்ம நம்ம சொல்கிறதுனால நடக்கிறதோ அவங்க பிரார்த்தனையோ இல்லை அவனுடைய பிராரப்தமோ இல்லை நமக்கு ஏதாவது விசேஷ பிராரப்தமோ யாருக்கும் தெரியும் ஒன்றும் தெரியாது சுவாமிஜி கல்யாணம் ஆயிடுத்து இங்கேயே இருக்கா பொண்ணு இங்கேயே இருக்கா மாப்பிள்ளை அங்கேயே இருக்கார் இன்னும் கிடைக்க மாட்டேங்கிறது நீங்கள் ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லிக் கொடுங்க இது என்ன பண்ணிவிடுவார் தயான் சுவாமி யாராவது சொன்னால் ஓங்காரானதா அப்படின்னு விடுவார் அவர் சுவாமிஜி வந்து இவங்க எல்லோரும் இந்த சுவாமியெல்லாம் கர்மகாண்ட சுவாமியாக வச்சுருக்காங்க இவருக்கு தெரியும் இந்த மந்திரம் அந்த மந்திரம் எங்கே இருக்குதுன்னு இவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட அனுப்பிச்சிடுவாங்க அவங்க ஃபோன் பண்ணுவாங்க உடனே அது ஞாபகம் வச்சுன்னு நம்ம எதாவது ஒன்று பண்ணி சிடியில் ரெக்கார்ட் பண்ணி அந்த மந்திரத்தை பண்ணி அது எல்லாம் கடைசியில் பார்த்தா அவன் வெள்ளைக்காரனாக இருப்பான் அவருக்கு எல்லாம் சொல்லி வெவ்வளத்தெல்லாம் சொல்லி அத்தனையும் இதில் டீட்டெயிலெல்லாம் பண்ணி அத்தனையும் அனுப்பிச்சி கொடுப்போம் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஒரு மாதத்தில் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியா என்ன சொல்கிறது ஜெய் புவனேஸ்வரி பெரும் உலகத்தை மனதால் சங்கல்பிக்கிறாரோ அதாவது எனக்கோ மற்றவருக்கோ அப்படின்னு இவர் சொல்கிறார் உபனிஷத் சொல்கிறது அவர் அங்கங்கே போகணும்னு நினைக்கிறார் அவர் தான் எங்கேயும் வியாபிச்சிருக்கேன்னு நினச்சிட்டு இருக்காரு அவர் எனத்துக்கு அந்த லோகத்துக்கு இந்த லோகத்துக்கு பண்பாடுறார் போகிறார் அவர் அதெல்லாம் போகிறதில்ல அவர் திருப்தியாக இருக்கார் அவருக்கு ஒன்றும் தேவையில்லை அமெரிக்கா போகணும் ஆஸ்திரேலியா போகணும் ஜப்பான் போகணும் அந்த எண்ணம் எல்லாம் அவருக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் எனக்கோ யாராவது நான் போய் கேட்குறேன் எனக்கோ இல்லை இன்னொருத்தனுக்கோ வேணும்னா அதை கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு விசுத்த சத்வா க்ஷீணக்லேஷா ஆத்மவித்து நிர்மல அந்த கரணா சங்கராச்சாரியார் காமயத்தை எவ்வளோ விசுத்த சத்வான்னு அர்த்தம் க்ஷீணக்லேஷா அவன் மனசில் துக்கமே பரமானந்த ஸ்வரூபி ஆத்மவித்து ஆத்மாவை அறிந்தவன் நிர்மல அந்த மாசற்ற மனமுடைய அந்த துறவி ஞானி ஞானின்னு சொல்லணும் ஞானம் வச்சுக்கோங்க சன்னியாசியாருக்குன்னு அவசியம் இல்லை சங்கராச்சாரிய சன்னியாசி அர்த்தம் பண்ணுவார் நீங்கள் ஞானின்னு புரிஞ்சு விசுத்த சத்வகா எம் எம் லோக்கம் மனசாசம் விபாதி யாம் யாம் காமானு காமயத்தே மனசில் வந்து எந்த பொருள் எல்லாம் வேணும் விஷயங்கள்லாம் வேணும்னு யார் கேட்குறானோ தம் தம் லோக்கம் ஜெயத்தே அந்தந்த உலகத்தை அடைகிறான் அடைகிறான்னா அடைவிக்கிறான் அந்தந்த பொருள்கள் கிடைக்கும்படி செய்கிறான் பிராப்னோதி ஞானசக்தி தத்வமாலா விபூஷிதா புக்தி முக்தி பிரதா தாச்ச புக்தி முக்தி பிரதாத்தாச்ச தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா வந்து இப்போ வந்து பெரிய யாகம் நடக்கிறதா நிறைய கூட்டம் வரும் உபனிஷத் கிளாஸ் இதெல்லாம் கேளுங்கன்னா உட்கார முடியுமா எல்லாராலேயும் எல்லாரும் உட்கார முடியாது அவங்களுக்கெல்லாம் என்னன்னா இந்த வருஷம் போகிறப்பா ஆளுக்கு அஞ்சு ரூபா காயின்னு கொடுப்பா எல்லாருக்கும் காயினாக கொடுத்தா ஒரு அதுக்குன்னே ஒரு பதிவாக வராங்க சில பேர் சுவாமி காசு கொடுத்தாருனா நிறைய ரூபாய் வரும் அது குரூப் இருக்குது கரெக்டாக வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க கரெக்டாக வந்து உட்காந்துருப்பேன் காலம்புரை வருஷம் பருப்பண்ணி காலம்பரை பாத்திரம் நிறைய காயின் வச்சுன்னு உட்காந்துருப்பேன் வரவங்களுக்குலாம் கொடுத்துட்டே இருப்பேன் தேவை நல்லது எல்லோரும் கொஞ்சம் உட்கார் காயின்லாம் வச்சுருக்கேன் கொஞ்சம் உபரி எடுத்து கேட்கலான்ண்ணா ஆள் காணாது அப்படியே இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்கன்னா எப்போ கொடுப்பார் வேறு அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க அதனால் வந்து என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆத்மாங்கிறாரு சைத்தன்யங்கிறாரு அது இதுங்கிறாரு பைசா கொடுத்தா சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம் வாசலில் எழுந்தபோது சா ரெடியாக இருக்கா நினச்சேன் சாப்பாடும் ரெடியாக இருக்குது பைசாவும் ரெடியாக இருக்குது அதில் தான் கவனம் இருக்குமே தவிர இதில் இருக்காது ஆக இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த பகுதிக்கு நம்ம போக போகிறோம் இப்போ இந்த பகுதியில் என்ன சொல்லப்பட்டது பகவான் இப்படி ஏயா மாம் பிரபத்தியே தாம் தசைவியம் இந்த மந்திரங்கள் எல்லாம் ஒரு மரத்தில் இரு பறவைகள் உதாரணம் சொல்லப்பட்டது முதல் ரெண்டு மந்திரத்தில் அப்புறம் மூணு நாலு அஞ்சு மூணு நாலு ரெண்டு மந்திரமும் ஞானம் ஞானபலம் சொல்லப்பட்டது ஐந்தாவது மந்திரம் ஞான சாதனங்களை சொல்லப்பட்டது ஐந்து ஆறு சாதனங்கள் சொல்லப்பட்டது ஏழு எட்டு சூக்ஷ்ம புத்தியின் அவசியம் சொல்லப்பட்டது நுண்ணறிவு மிகவும் அவசியம் என்று சொல்லப்பட்டது 9 மூணையும் போட்டுக்கலாம் ஏழு எட்டு ஒன்பது மூணும் சூக்ம புத்தி உள்ளவனே ஆத்மாவை உணர்ந்து கொள்ள முடியும் அந்த கருத்து சொல்லப்படுது அது ஒரு சாதனம்தான் ஆத்மஸ்வரூபம் ஆத்ம ஜானம் சூக்ம புத்தி இதெல்லாம் சொல்லப்பட்டது பத்தாவது மந்திரம் ஞானி ஸ்துதி ஞானியை புகழ்ந்து போற்றியது இனி அடுத்த பகுதியை படிக்கலாம் கடைசி பகுதி மூன்றாவது முண்டக்கம் இரண்டாவது கண்டம் இதில் மொத்தம் எத்தனை மந்திரம் இருக்குது பதினோரு மந்திரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் பதினோரு மந்திரம் இருக்கிறது இன்னும் மூன்று வகுப்புகள் இருக்கின்றன முடிச்சுடலாம் மிராமையம் நம்மிரம் உசேபம் காமா அதிவர் தீரா ேதைத்தம்மாமிரே ஹா தேக்கமேதீரா முதல்ல பூத்திகாமஹா இங்கே வந்து அகாமாக இதை பிரிவை கவனிக்கணும் ஞானியை புகழ்ந்து பேசியது இதற்கு முதல் மந்திரம் கடைசி மந்திரம் முதல் முண்டகத்தினுடைய கண்டத்தினுடைய கடைசி மந்திரம் மூன்றாவது முண்டக்கத்தின் முதல் கண்டத்தின் கடைசி மந்திரம் ஞானியை புகழ்ந்து பேசியது ஞானிக்கு சங்கல்ப சக்தி இருக்கிறது சத்திய சங்கல்பம் உடையவன் அவன் நினைத்தால் நடக்கும் ஆனா நினைக்கணும் அவனிடத்துல போய் பக்தியோட கேட்டா அவர் அனுகிரகம் பண்ணினார்னா கிடைக்கும் குரு சாட்சாத் பரம்பிரம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா இல்ல குருவே துவேவ மாதாச்ச பிதா துவேவ நீயே எனக்கு அம்மா அப்பா துவேவ துவேவ வித்யா நீரே எனக்கு கல்வி திரவிணம் துவேவ செல்வமும் நீரே அதோட தொமேவ சர்வம் மம தேவ தேவ நீரே எனக்கு எல்லாம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினா அவர் அனுகிரகம் பண்ணுவார் இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா ஆனால் முதல்ல சொன்னது சகாமாக உலக பொருள்களை கேட்கிறவர்களுக்கு உலகப் பொருள் கண்ணாடி துண்டை துண்டு துண்டு கிடைக்கும் கடவுள அதுதானே இப்போ எல்லாரும் கண்ணாடி துண்டை தானே கேட்டுருக்காங்க ஆர்த்த பக்தி அர்த்தார்த்தி பக்தி திரும்ப திரும்ப கேட்கறதெல்லாம் என்னது அல்பமான வஸ்துக்களையே தான் கேட்குறாங்க எத்தனை வருஷம் ஆனாலும் இது மாத்திர சரியாக இருக்கணும் சுவாமி இந்த இந்த மே மாதத்தில் எலக்ட்ரிசிட்டி போகாமல் இருக்கிறதுக்கு ப்ளஸ் பண்ணுவோம் அப்படிலாம் கேட்டால் என்ன பண்ணுறது நிறைய பேருக்கு அப்படிலாம் இருக்குது பிரச்சனை நமக்கு தெரியறதில்ல ஆனால் இங்கே அகாமாக அகாமாக ஏஹியகாமஹா புருஷம் உபாசத்தே தேக்ரம் அதிவர்த்தி ஏ ஹகாமாக தீராஹ ஏ ஹகமாக தீராஹா ஏன எவர்கள் அகாமாக நர்த்தம் ஆசையற்றவர்கள் ஆசையற்றவர்கள்னா என்ன அர்த்தம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா யாருக்கு வேணும் இது உற்றாரை ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை ஆண் வேண்டேன் யாருக்கு வேணும் இந்த படிப்பு இந்த லௌகிக படிப்பு இந்த பணம் பதவி புகழ் எல்லாத்தையும் நீங்களே கட்டிண்டு அழுங்கும் அப்படின்னு சொல்லி யாருக்கு வேணும் இதெல்லாம் வேண்டாம் ஆகையினால எந்த ஆசையற்றவர்கள் உலகியல் ஆசையற்றவர்கள் அதுக்கு ரொம்ப அதுக்கு என்னது ரொம்ப தில்லு வேணும் உலகமே அதுக்கு தான் மதிப்பு கொடுக்கறது பணம் இருந்தால் தான் மதிப்பு சாமியாராக இருந்தால் கூட அதுதான் சாமியாருக்கும் வசதியெல்லாம் இருக்கணும் அவருக்கும் அது மாதிரிலாம் கொஞ்சம் ஜபர்தஸ்தெல்லாம் பண்ணிவிட்டால் தான் அவருக்கும் மதிப்பு பின்னால் கொடை வரணும் முன்னால் ரெண்டு தண்டம் போகணும் அஞ்சு பேர் சாமரம் வீசணும் அதுக்கு தான் மதிப்பு கொடுப்பா அவர் என்ன படிச்சிருக்காரான்னு குடிப்பான் நான் பாரதி சுவாமியை ரொம்ப அழகாக சொல்கிறார் இங்கே இந்த மடத்துக்கு வர்ற ஜனங்கள் ஒரு ஒரு மாதிரி அது ஒரு ரொம்ப ஒரு அழகாக சொல்கிறார் ஒரு இடத்துல எல்லாம் ஒரு ஒரு மாதிரி ஜனங்களைப்பா எல்லாம் அவங்களாம் சாதாரண ஆட்கள் இல்லை பார்த்தா பெரிய பீட்டம் இதெல்லாம் மரியாதை பார்த்தா பெரிய தங்கம் வெள்ளி எல்லாம் புழங்கின் இருந்தால் கூட அவங்களுக்கு அதில் எல்லாம் அதை பற்றியெல்லாம் நல்லா ஏன்னா சாஸ்திரம் படிக்காமல் அந்த தங்கம் வள்ளி புழங்கிறதுக்கு அருமை இது கிடையாது அனுமதி கிடையாது நல்லா படிச்சிருக்கணும் சாரதா அம்பாவோட ஸ்வரூபமாகவே இருக்கணும் அவர் சொல்கிறார் இந்த மடத்துக்கு வரவங்க சில பேர்லாம் இதுக்காக வராங்கன்னா இங்கே இருக்கிற பாத்திரம் அது இது இதெல்லாம் பார்த்து ஆ அப்படிங்கிறோம் அதுக்காக தான்ப்பா வர்றான் அதுதான் மெஜாரிட்டி குரூப்பு அது என்ன பண்ணுறது நமக்கு அந்த காலத்துலேருந்து மட்டம்னு சொன்னால் எல்லோரும் கொடுக்குறதுன்னு ஒரு தர்மம் இருக்குது அது நம்ம சத் நல்ல காரியத்துக்கெல்லாம் விநியோகம் பண்ணுறோம் இது அதை பார்க்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் வருதுப்பா அப்படின்னு பார்க்கறோம் அப்புறம் இன்னும் சில பேர்லாம் இருக்கா சுவாமிகள் பூஜை ரொம்ப அழகாக பண்ணுறாரு அந்த புஷ்பம் போடுறது பாருங்கோ அந்த சுவாமியை பாருங்கோ அதுக்காக வராங்க சில பேர் அப்படிங்கிறார் அப்புறம் சுவாமிகள் தேஜஸ் பார் பா தேஜஸ் அதுக்காக ஆளை பார்த்து மயங்கி வரா இது ஒரு நாள் போயிடுச்சுன்னா அதுக்கு ஆகட்டு தான் அப்படிங்கிற அப்படின்னா அதுக்காக வர்றான்ப்பா சில பேர் அப்படிங்கிறார் சில பேர் சுவாமிகள் நல்ல குணம் உள்ளவர் நல்ல நல்ல சத்விஷயங்கள்லாம் சொல்கிறார் அதுக்காக வர்ற ஒரு சில பேர் ரொம்ப கம்மி அது ரொம்ப ரொம்ப கம்மி அது வடிகட்டின குரூப் இது அதுக்கப்புறம் என்னென்ன சுவாமிகள் ஆத்ம ஜானத்தை உள்ளவர் அந்த சைதன்ய ஜானத்தை நமக்கு சொல்லி கொடுப்பார் அதுக்கு எத்தனை பேர் வராம்பா அது மாத்திரம் இல்லை அந்த அந்த சரீரத்தில் அந்த ஜானம் எப்படி மிளறுறது அப்படி சொல்லி அதுக்காக வரான் அது ரொம்ப ரொம்ப கம்மி இந்த குரூப் இத்தனையும் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாராம் அவரோட வச்சனாமிர்த்தம்னு ஒன்று இருக்குது டைலாக் வித் குருன்னு இருக்கும் அதான் இருக்குது இருக்கட்டும் அகாமாக தீராகா தீராகன்னா என்ன அர்த்தம் தைரியசாலிகள் எத்தனையோ தூரம் மடங்கள்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு உங்களுக்குலாம் தெரியாது மடங்களெல்லாம் எத்தனையோ தூரம் கொ கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமும் மீண்டு பரவ கோயிலெலாம் கொள்ளையடிக்கப்படலையா மடங்களெல்லாம் கொள்ளையடிக்கப்படலையா அதுக்கப்புறமும் திரும்பவும் அது திரு இருவே வாய் வந்துட்டு தான் இருக்குது நடந்துட்டு தான் அது வரும் போகும் அது ஆயாராம் கயாராம் ஆக்துக்கும் அது ஆனால் இந்த சாஸ்திரம் தர்மம் அனுஷ்டானம் இதெல்லாம் இந்த பாரம்பரியம் ரொம்ப உயர்ந்தது இதெல்லாம் வரும் போகும் திடீர்னு எல்லாம் போச்சுன்னா என்ன ஆச்சுன்னா எல்லாத்தையும் கொடு ஏதாவது பிரச்சனை வந்துடுறேன் இந்த சேர்லாம் எடுத்து வித்துடுப்பா அப்படின்னு விடுவேன் முடிஞ்சதுன்றேன் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சுவாமி என்ன பண்ணலாம்னா இந்த சேர்லாம் எடுத்து முதல்ல டிஸ்போஸ் பண்ணிவிட்டு முடிஞ்ச ராஜா முடிச்சுடுவோம் சித்வான் சாமி சொல்லுவாரான் இந்த இப்போயே ரெடியாக இருக்கேன் மரத்தடிக்கு போகிறதுக்கும் பாருன் இப்படியே போகிறேன் இந்த ரெடி போயிட்டுருக்கேன் அப்படின்னு பாருங்கள் நமக்கு இருக்கிறதா தீராகா அதுக்கு தான் இவ்வளோ அர்த்தம்னு சொல்கிறேன் தீராகா தீராகன தைரியம் உள்ள புத்தியை நன்றாக காப்பாற்றி கொண்டவர்கள் எது உலகத்தில் உண்மையானதுன்னு புரிந்து அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா அகாமாக தீராகனா இந்த இடத்துல சாதன சதுஷ்டய சம்பன்னாக நித்யா நித்திய வஸ்து விவேகினா அகாமாக வைராக்கிய சம்பன்னாக தீராகனா விவேகினா அகாமாகனா விராக் விரக்தாக அவர்கள் புருஷம் உபாசத்தே யாரை உபாசனை பண்ணுகிறார்கள் ஞானியை போற்றி வழிபடுகிறார்கள் யாருன்னா சஹாவேத சகாவேத ஏதத்து பரமம் பிரம்மதாம இந்த பரபிரம்மன் பரபிரமனுடைய இருப்பிடத்தை இது முதல் லயன் வந்து பரமாத்மா ரெண்டாவது லயன் வந்து ஜீவாத்மாவனுடைய ஐக்கியத்தை சொல்லியிருக்கு எத்த விஸ்வம் சுப்ரம் நிஹிதம் பாதி எந்த பரம பரம்பொருளை அவன் அறிகிறானோ ஏதத்து பரம்பிரம் சஹாவேத அவன் அறிவான் யாரு அந்த ஞானி எத்த எதனிடத்தில் எதனிடத்தில் விஸ்வம் நிகிதம் விஸ்வம் சுப்ரம் பாதி எதனிடத்தில் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் சுத்தமான இந்த சுத்தமான பிரம்மன் பிரபஞ்சம் அனைத்தும் அது சுத்தமாக விளங்குகிறது எதனிடத்தில் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் நன்கு வைக்கப்பட்டிருக்கிறதோ அது சுத்தமாக ஆத்ம தத்துவமாக விளங்குகிறது ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய ஜானம் அர்த்தம் எல்லாம் இந்த வார்த்தை என்ன அப்படின்லாம் போட்டிருந்தா நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கணும் எதனிடத்தில் வைக்கப்பட்டுள்ள உலகமானது உலகம் விளங்குறதில்லை சுத்தமான பிரம்மஸ்வரூபமாக விளங்குகிறதோ அப்படி புரிஞ்சுக்கணும் ஜீவாத்மா பரமா ஆத்மா ஐக்கிய ஜானத்தை உடையவன் அவன் யாரு அப்படிப்பட்ட புருஷன் தம் புருஷம் சஹாவேதேத தம் புருஷம் எவன் இவ்வாறு இந்த உண்மையை அறிகிறாளோ அந்த புருஷனை ஏ ஹகாமாக தீராக எந்திகளும் மற்றற்றவர்களும் வைராக்கியசாலிகளும் உபாசனை பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும் மறுபிறவியின்மையை அடைகிறார்கள் சுக்கரம் அதிவர்த்தே அதிவர்த்தி தேன்னா அவர்கள் அகாமாக சுக்கரம்னு சொன்னா என்ன அர்த்தம் மறுபடியும் தந்தை இடத்துல போய் சேர்ந்து தாய் வயிற்றுல போற அந்த பிறவியை அடைவதில்லை சொல்லப்போனால் அவர்கள் மீண்டும் உடல் உடையவர்களாக ஆவதில்லை சுக்ரம்ங்கிற வார்த்தைக்கு சுக்ரம்னு அர்த்தம் ரதையோ ரபேதா அதனால் சுக்ரம்னு சொன்னால் மறுபடியும் அப்பா கிட்டே போய் இருந்து ஜீவனாக இருந்து அம்மாவயத்தில் போய் இருந்து மறுபடியும் பிறந்து திரும்பவும் திண்டாடி பணத்துக்காக பேயாக அலைஞ்சு பேங்க்கெலாம் ஓடி ஓடி அப்புறம் பேர பிள்ளையெல்லாம் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு அவனை போய் பார்க்க அங்கே போய் இந்த திண்டாட்டமெல்லாம் அவனுக்கு கிடையாது அப்படி எழுதிருக்காக கேட்கக்கூடாது உள்ள மந்திரங்களெல்லாம் அடுத்த வகுப்பிலே நாம் படிக்கலாம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் ஹரிவோரேயாம தேவாகும் ஸ்வந்திரோ வவ ஸ்வஷா விஷவே நத்தியோ அரிஷ்டேமிஸ்பாதி குருராத் மூர்விய திணா மூத்த மூத்தாம்பாழி